பார்ப்போம் நீங்க இனிமேல் நம்ம போறது சைபர் வீதிக்கு போனால் மற்ற வீதியெல்லாம் படிச்சிருக்கிறோம் யார் அப்படின்னாரு சைபர் சைவர பெருமானுக்கு சைவன் கான்கு ஒரு பொருள் சைவன் கான்க ஐயாரில் சைவனாகியும் திருவாசகத்தில் ஒரு பல திருவையாற்றே சைவனாக இருந்து ஒரு திருவிழா நடந்தது அவளை தான் சைவம் போட்டா அர்த்தம் அது இல்லேன்னு அர்த்தம் ஆனா சேர்த்துட்டான் அது உண்டு அர்த்தம் இதுலதான் நின்று போச்சு சைவம் அசைவம் ஆனால் வழிபடு கடவுளாக கொண்டவன் வழிபடு கடவுளாக கொண்டவன் சிவத்தை அடைகின்றவன் சைவம் என்று வருகின்ற பொழுது விநாயகர் முருகன் எல்லாம் அடங்கும் நடக்கும் அப்படி வருதுதான் திருந்த காலையில் கடல் வழிபாடு செய்வது மலர் படிப்பது பூச்சி விடுவது பெருமானம் கழிவது இதெல்லாம் உணவு பழக்க வழக்கத்தில் அப்பா வந்து மரக்கடிதான் சைவம் பரவாயில்ல சார் ஆனா இது பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இது சைவத்தில் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் திருவாசரம் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் இருபது ரூபாய் ஒன்பது ஒரு உங்க நாட்டு நீங்க எப்ப மீனம்பாக்கல ஏறிட்டீங்களோ இந்திய நாட்டை சும்மா நாலு பெருசு பெருசா இருக்கும் ஒரு எழனி சாப்பிட்டாங்க சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படித்தான் ஒரு பதினஞ்சு நாள் வேற வழி சார் இந்த மாதிரி ஒருத்தன் இருந்து என்னமாப்பா என்ன அம்மனாம் அஞ்சு மாறி வேணாம் இத குடுத்துருப்பான் எழுநா அருமையா சிவம் இதெல்லாம் போட்டோம் அது மாதிரி தெய்வீரும் இன்னைக்கு அருமையா நம்ம செட்டி அறையா பாடினாங்க அவங்கள பாட சொன்னேன் அருமையா பாடினாங்க படைக்கலமாக படைக்களமாக உலகத்துல வர்ற எத்தனை தீங்கு என்னென்ன விதத்தில் வந்தாலும் சரி அதற்கு ஒரே ஒரு படைக்கலம் நீங்க இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா குண்டு துளையாத இதெல்லாம் வச்சுக்கிறான் வேணான் துப்பாக்கி கால் துப்பாக்கி ஒரு துப்பாக்கி வேணா படைக்கலமாக ஒரே ஒரு கருவி இடம் நிற்கின்ற கருவி எதுன்னு கேட்டா உண்ணாத்து எந்த கல்வியெல்லாம் பயல வச்சிருக்கீங்க சர்ச்சு பண்றேன் பெட்டியை தர அது என்ன வச்சிருக்கேன்னு பார்ப்பான் இவர் என்ன பண்ணாரு ஒரு பயலும் இந்த படைக்கலத்தை பார்க்கவும் மாட்டான் பச்சை எங்க என்ன வில் வைத்தேன் உங்களை முழு பண்ணிதான் மீன் பாகத்தில் இந்த பயலு அஞ்சு நாள் கூட தெரியாது இந்த படைக்கலாம் எழுத்து அருமையான பாட்டு உங்க திருவுடிகளுக்கு வணக்கம் சொலுத்துறேன் இந்த பாட்டு அதுதான் சைவர் என்னன்னு கேட்டா தெய்வ நீரும் திருநீர் நினைச்சிருக்கணும் திருநீரும் அவங்க சொன்ன திருவைந்தழுத்து இந்த ரெண்டுமே சிதைக்கலனாக சிதை சிதைன்னா பாய்மரம் அப்ப பாய்மர கப்பலாக வச்சுக்கணும் எது ரெண்டும் திருநீட்டையும் திருந்தியும் அப்ப பாய்மரம் சொன்ன எங்க இருக்கிறோம் தெரியுது உலகத்துல இல்ல கடல்ல இருக்கோம்னு தெரியுது ஆமா பாய்மரம் எங்க வரும் கடல்ல தானே வரும் அப்ப ஏன் நம்ம நிலவளத்துல இருக்க இல்லட நில இல்ல அரபிக் கடல்ல இல்ல வங்காள சமத்துவத்தில இந்து மகாசனத்துல இருக்கடா ரெண்டும் சேந்துங்களா ஆமா நீங்க இருக்கிறேன் இந்து மகாசனத்துல இருக்கிறாய் என்ன நாங்க யாருமையா வந்து இங்கே ரத்னகிரியிலே ஜம்முன்னு சேர்ல உட்கார்ந்து சுவாமியுடைய திருவிழா கேள்வி இல்லப்பா இந்து மகாசமத்திலாம் இருக்கிறேன் விலங்கிலிய சுவாமி என் திருக்குறள் படிச்சா விளங்கி இருக்குமே பெருங்கடல் நீந்தவர் முதல் நீந்த பெரிய கடல் இருப்பதனாலே பாய்மர கப்பல் வேணும் போடு தெய்வ நேரம் ஐந்தமே திருநீரும் திருவைந்தழுத்தும் ஏழு கடல் பாரு பிறவி இல்லை அதனால ஏழு பிறவி ஆகிய கடலை கடப்பதற்கு இந்த ஒரே ஒரு சின்ன பாய்மரம் இருந்தா போதும் எது திருநீரும் திருவைந்தழுத்தும் திருவைந்தழுத்தும் இந்த பாய்மர கப்பலை வைத்துக் கொண்டு என்ன செய்வாரலாம் கடந்துட்டீங்கமானுடைய திருவடிதான் கரை கரை அதனடி சேர்ந்தார் பெருங்கடல் இயந்தவர் தொழிலாட்பாணம் பதினஞ்சாம் நூற்றாண்டு திருவள்ளுவர் கிமு போனா நூற்றி படிச்சு கிபி ரெண்டு நூற்றாண்டு ஞாபகம் கப்பலாக இந்த பிறவி ஆகிய கடலை கடந்து எதை அடையணும் இறைவனுடைய திருவடியாகிய கரை திருவடியாகிய கரை இந்த கரையை பாதாமற்கரை சேர் இப்படி சேருன்றவர்கள் யாரோ அவங்க சைவர் திருநீற்றையும் ஐந்தழுத்தையுமே பொருளாக கொண்டு இந்த பெருவிப் பெருங்கடலை நீந்தி இறைவனடியை சேர்வதற்குரிய முயற்சியும் உயர்ச்சியும் உடையவர்கள் யார் அவர்கள் இங்கு ஜாதி இல்லை குலம் இல்லை படிப்பில்லை ஆணில்லை பெண்ணில்லைங்கள பெரியவர் இல்லை சிறியவர் இல்லை அதனால்தான் செம்மே திருநாளை அடியே திருநாளை போவார்க்கும் அடியேன்னு சொன்னால் தெய்வ நேரும் அழுத்து மே சிதைக்கலன் ஆக இந்த பெருவி ஆகிய கடலை கடந்து அரண் பாதமி அடைந்தவர்களில் திருநாளை போவார் ஒருவர் பக்கா சைவன் அதனாலதான் அந்த தில்லை போன உடனே ஐயரே எழுந்தருளும் என்று கேட்டார் ஐயரே எழுந்தருளும் ஐயர் பெரியவர் ஐயரே நீர் எழுந்தருளும் செம்மே திருநாளை போவாக்கும் அடியேன் மண்பாண்ட செஞ்சாள் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இன்னொருவர் தாழ்த்தப்பட்ட ஜாதி திருநீல கண்டத்து பாணனார்க்கு அடியேன் தாழ்த்தப்பட்ட ஜாதி ஒருத்தர் இன்னைக்கு இனிமேல் தாழ்த்தப்பட்டேன் இத்தனை பேருக்கு மறியவர் என்று சொன்னால் யார் செய்வர் தெய்வ நேரம் ஐந்தழுத்து பேசிதை கலமாக வந்தவர் பெரியாணத்தில் ஒரே அந்த மயிரத்தி மூவரும் இணைந்தார் இணைந்தார் இணைந்தார் இணைந்தார் திருநாளை போவாரும் இணைந்தார் சமத்துவம் சமத்துவம் சொல்லிட்டு ஒருமைப்பாடு பேசிட்டா போதுமா எங்க சமயம் ஒருமைப்பாடு காணியா ஒருமைப்பாடு காணலையா நீ தானே ஒருமைப்பாடு காண்றப்பா சமயத்தையே ஊத்திட்டு உட்காந்துருக்கீங்க சமயம் சாராதுன்னு என்ன அர்த்தம் தனக்கு ஒரு சமயம் இல்லாம இருக்கணும்னு தனக்கு ஒரு சமயம் சாரலாம் அது கருதி பிற சமயத்தை அடிக்கக்கூடாது அது சமயம் சாராம நீ மலேசியாவில் அப்படித்தான் இருக்கு அருமையா இஸ்லாமியர் ஆனா நாங்கெல்லாம் போனோம்னா ஒன்னு அதுக்காக ஒன்னும் சொல்லல அமெரிக்கா அருமையா கிறிஸ்டின் இருக்குது ஆனா வாரியார் சுவாமிகள் போயிட்டு வந்திருக்காங்க வரவேற்பு எல்லாம் ஒன்னும் செய்யல அது சமயம் சாராமே ஆகவே அமெரிக்க நாட்டில் கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்கிறார்கள் மலேசியாவில் இஸ்லாமிய சார்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ஒரு நாடுதான் பெரிய புத்தி பெரும் புத்தி உங்களுக்கு ஒரு சமயமே இருக்கக்கூடாது சாரா எந்த பய சொன்னோ எந்த லட்சியம் சொல்லி தெரியல முருகா முருகா ஆண்டவன் தான் காக்க சமயம் சாராமின்னா தனக்கு ஒன்று சமயம் இருக்கக்கூடாது இருக்கலாம் வச்சுக்கலாம் அதுக்கருது பிற நம்ம வந்து முரண்பாடா கருத கூடாது அது சமயம் சாராமை பொருகிலவளம் அப்படித்தான் இருக்கு ஆரம்ப மாதவர்கள் அவர் உரைபடம் தூதிப்பா உரைப்பாம் என்று சொல்லி சைவர் வீதியைக்காக சொல்ல உண்மை சைவம் என்பது எதுன்னு கேட்டா திருநீரும் திருவைந்தடுத்துமே பொருளாக கொண்டு பரம்பொருளை அடைகின்ற முயற்சியும் உணர்ச்சியும் உடையவர்கள் யார் அவர் செய்வர் என்பதுதான் சொல்கின்ற வழக்கம் கருத்து வேணும் குலம் இனம் அறிவு முதுமை இளமை ஆண் பெண் என்ற அந்த பேச்சுவிக்கே பெருமை மங்கையசியா இருக்க வணக்கம் சொன்னாரே தாய்க்குளம் தாய்க்கொள்ள சொல்றேன் மங்கையரிசியா இருக்கேன் காரைக்காலமையா இருக்கேன் பெருமிடலை குறும்பர்க்கும் பெயாருக்கும் அடியேன் என்று சொன்னாரே ஒ மதுரை செல்லது அறிவு இருக்குது மெய்யுணர் இருக்குது சைபர் இருக்காங்க மன்னவர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இவ்வளவு இருந்தால் மட்டும் போதுமா என்ன என்ன இவ்வளவு இருக்குது ஒன்னு இல்லை அப்படியான அந்த ஊர் ஊர் ஆகுமா அப்படின்னு எந்த ஒண்ணு போய் யாரை கேப்போம் அப்பர் சுவாமியிருக்கு மதில் இருக்குது அகநகர் இருக்கு புறநகர் அரசர் இவர் வைதிகர் இருக்கிறாங்க சைவர் இருக்கிறாங்க வேளாளர் இருக்கிறாங்க நல்ல வாணியம் நடக்குது ஒவ்வொரு வீடு மாடி வீடு சந்திரகந்த காதல இழைச்சிருக்குது அங்க இருக்கு நல்ல பெரிய அறிஞன் நல்ல செல்வந்தன் நல்ல மெயுணர் உடையவன் எல்லாம் இருக்குன்னு அப்புறம் இவ்ளவுதானு எல்லாருக்கு என்ன சுவாமிக்கும் மேலாக ஒன்று வேணும் அது எது என்ன திருக்கோவில் ஊரும் அப்பர் அப்பர் அல்லவா இவ்வளவும் இருந்து அந்த ஊருக்கு ஒரு அருமையான திருக்கோவில் ஆலயம் தொழுவது புண்ணியாவிகள் போயிடுமா அதெல்லாம் போட்டு உலகம் போடுமா திரு பெருமான ஒரு ஊரே சுடுகாடுங்கிறது மேலாக எங்கள் சொக்கநாத பெருமானும் அங்கேயும் இருந்து ஆட்சி செய்கின்ற திருக்கோவில் இருக்கிறது அப்படி சொல்லுங்க சார் திருக்கோவில் நகர சிறப்புல இவற்றுக்கெல்லாம் மேலான சிறப்பு எதுன்னு கேட்டா திருக்கோவில் இருப்பது இப்படி இல்ல சொல்லணும் நகர சிறப்பு ஓட ஆர்த்தியும் தாத்தா வேண சொல்ற நாகரிகம் பண்பாடு கலை முதிர்வு ஞானம் எல்லாவற்றையும் தந்த ஆதிபகன் முதற்றையே உலகின்றானே அந்த ஆதிபகன் முதற்றே உலகின்ற திருக்கோவில் இவ்வளவு இருந்தால்தான் நகரம் சிறக்கும் என்றால் தான் முடிவா வச்சாருங்க இல்ல சரி இருந்தா மட்டும் போதுமா கோவிலுக்கு இப்ப அதுவேற கோவில் இருந்தா மட்டும் போதுமா ஒரு குறியும் உள்ள போறது இல்லை பல பேர் உள்ளூர்ல இருந்துகிட்டே பிரகாரத்தை நடக்க முடியலீங்க நடக்க முடியலீங்கிறது ஏன் நடக்க முடியல நீ தினமும் உலவா வந்தீங்கன்னா ஏன் நடக்க முடியாம போகுது அந்த பக்கமே திரும்புறது இல்ல நல்ல வேலையை இந்த உழவார வந்து இல்ல இப்ப சில விழிப்பு வந்துருக்கு விழிப்பு வந்துருக்கு அது பாராட்டும் உழவாரப்பணி அந்த உழவார வந்து கொஞ்சம் நல்லா செய்யணும் தினமும் கோயில் நாம கோயிலுக்கு போனோம்னா ஏன் புள்ளு புண்டு குழைக்குது தினம நான் கொஞ்சம் போகும்போது இருந்து மட்டும் எங்களுடைய திருக்கோயில இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுடைய திருக்கோயில் என்ன உள்ள போனீங்கன்னு சொன்னா கூட உள்ள போனீங்கன்னா திருக்கோயிலுக்குள்ள அருமையா இந்தி செய்ய இரு கொடுதிரம் எம்பினர் பால் வேற எவ்வளவோ கட்டணம் கட்டி வச்சிருக்காங்க திருக்கோயிலுக்குள்ள வெறும் பவான பிரச்சன இப்படி எல்லாம் இருந்தாலவா அந்த கோவில் கலை சிறக்கும் கோவில் சிறக்கும் அதனால குழலும் தும்புரு நாரதர் பாடலும் குளித்து சுழலும் கொம்ப நாடலும் இயல்பாவே இருந்திருக்கு நடனம் பார்க்கலாம் பாடல் கண்ி நெத்தினான் நீங்கள் கையில் ஒரு வெண்மழுவான் பெண் பூனர் கூறுடையான் மிகு பேடுமால் விடையான் திருப்பந்தால் தேவாரங்கள் வேண்டும் என்று சொல்வேன் என்ன நாற்பது வருஷம் இருந்திருந்தாங்க அதனால இடத்துல பல ஆண்டுகள் போய் கோயிலுக்கு போயிருக்கேன் அதனால அப்புறம் சுவாமியா கொடுத்தார் அருமையா சொல் மாலை பயில்கின்ற குயில சொல்ல திருப்பாடணும் அப்போதிரியில வச்சு பாடுறார் சுந்தரமுன் சுவாமி பாடம் யாருமையா பார்க்கணும் சொன்னா மேடாடி உமக்கே பிறரை வேண்டா செந்துருத்தின்னு பண்ணுது சுந்தரமுன் சுவாமி தவிர வேற இந்த பண்ண யாரும் பாடல அவர் மட்டும் பாடு இப்படி மூவர் வாய்க்குடியும் செல்வமும் இருக்கும் கைலாச வாகனம் அங்க இருக்கும் அங்கே வாகனம் வச்சிருப்பாங்க என்னன்னு சார் நேற்று பூதவாகனம் போச்சு நீங்க வந்து பஞ்சமூர்த்தி பிறப்பாடு நாளைக்கு அந்த விழா இருக்கு அத விழா கோலமாவே இருக்குமா திருக்கோவில் கோலமும் செல்வமும் சுருதியும் சிவாச்சாரியால் மற்ற அந்த வேதங்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்க வந்து பாட்டு சக்தி கஸ்தம் சகிவாகம் ஓம் ஸ்கந்தா என்ன ஓம் குஹா என்னமோ என்னமக அப்படி அது பக்கம் இப்படி இப்படி சுருதியும் திசையலாம் பிழங்கும் பிழங்கும் முழவும் நல்ல அருமையா இது முரசு அடிச்சுக்கிட்டு இருக்கும் இது வந்து எட்ட போகுது ஒன்பது மணி ஆக போகுது என்று தூங்கவே தூங்காது அப்படி கோவில் சார் அப்படி கோவில் ஆனா மதுரை கோவில் நம்ம கோவில் எப்பவுமே யாருமே அடியாது வழிபட இருக்க கோயிலாக ஆனா ஒண்ணு அங்கேயர்கி மீனாட்சி அம்மன் கோயில் ஒரே கூட்டமா இருக்கும் சொக்கநாத பெருமான் பிரியா இருப்பா இங்க ஒரே கூட்டமா உன்ன போறது கரிதம்பு இருக்கும் சரி இது போய் வந்து கேள்வி பல பேர் இதே போடுவான் பாதியிலே கதை முடிந்து முடித்து விட்டான் பாதியிலே புடிக்கு ஆனா அப்படி இல்லாம மூலகும் கண்குயிலாக முன்னவன் கோவில் என்றெல்லாம் சொல்லி இப்படியாக அந்த திருக்கோவிலும் இருக்கிறது என்று சொன்னார் திருக்கோவில் இருக்கிறது அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முடிச்சிடலே அங்க இருக்கவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா சரி சார் நீங்க சொல்லி கலையரங்கம் கலையரங்கம் நல்ல படிக்கிற ஆய்வரங்கம் இதெல்லாம் இருக்க கருத்தரங்கம் எல்லாம் இல்லையா அடிக்கடி கருத்தரங்கு மார்ச் மாசத்துல வச்சிருவாங்க ஒழிக்கிற மாசம் அந்த மாசம் இது வரைக்கும் அதிகமா போட்டு போக்குவரத்து கற்க வேண்டியவற்றை எங்க கூட நூல் இருக்கு சார் லட்சக்கணக்கான என்னன்னாரு வாரமலி மதாரி வார இதழ் மாத இதழ் கல்கண்டு சர்க்கரை அல்வா லட்டு இந்த மாதிரி நூல்லப்பா கற்பவை கற்க கசடர கற்பவை கற்பவைங்கிறது ரெண்டுக்கும் கூட்டணும் கற்க வேண்டியவற்றை கற்க கசடரை கற்க அந்த கற்றவத்தில் நிற்க அதற்கு தக்பவை கற்பும் கத்த பிறகு என்ன பண்ணும் இது திருக்குறள் தான் கல்வி கல்லாமை கேள்வி அதிகாரம் வச்சார் இது திருவள்ளுவர் இப்ப ஏன் கூட்டம் வர்றதில்லை ரெண்டு விதத்தில் வர்றது இல்லை கூட்டம் ஒன்று நமக்கு என்ன சார் திருவிழா பழம் தெரியும் நாம வந்து ஒரு இடத்துல பெருவல் பணத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கா அந்த ஆதரவை படிச்சுட்டேன் வரமாட்டேங்குது படிச்சவங்க எல்லாம் எல்லாரும் சொல்றேன் படித்தவர்கள் இனிமே நான் என்ன படிக்க போறேன்னு வச்சுக்கிறேன் பரியாசமே கொல்லப்பட்ட இயக்க என்ன வேலைன்னு போறான் ரெண்டுதான் போறா இல்ல திருக்குறள் என்ன நீங்க அவ்வளவு பொறுப்பால் முதல் என்ன முதல் அரசியல் அரசியல் முதல்வியாரம் என்ன அரசியல் மாற்று அரசியல் முதல் இது அதுக்கு அடுத்தது என்ன கல்வி அடுத்தது என்ன கல்லாமை அதுக்கு என்ன கேள்வி பரிமையல்ல சும்மா நேற்று வரைக்கும் எழுதுறான் திருக்குறளுக்கு கொண்டு போட வேண்டியதான் உடம்புல கொண்டு போடணும் இந்த நூலன் கேக்குறான் அவர் எழுதினார் எப்பவுமே ஒன்னு எழுத அவர்கிட்ட பழக்கம் இந்த அதிகாரத்துக்கு பிறகு இதையே வச்சார்னு எழுதுவார் எப்பவுமே எழுதுவார் இல்லீங்களா இப்ப ஏன் கடல் வாழ்த்து வச்சார் சிறப்பு வச்சா சிறப்பு வச்சு நீத்தார் அரண்மனை அரண்மனை வாழ்க்கை நூத்தி முப்பத்தி மூணு ஒரு சிறந்த ஒரு உண்மான் என்ன பூஜா கண்ட போற தலை போட்ட என்ன கண்டிருக்கீங்க ஒரு குரலுக்கு ஒரு மேல போகல நூறு தான் பெருகிச்சேன் பெருகிச்சேன்னு எல்லா பல்கலைக்கழகங்களும் பருவிகளை ஆனா இந்த பல்கலைக்கழகத்துக்கு அவரு எழுதினார் எப்படி எழுதினா எல்லா ஒண்ணு அதிகாரத்துக்கு அடுத்ததையும் வச்சாரு பழக்கம் எழுத படிச்சு பாருங்க பரிமையில வரையா நூத்தி பத்து மூணு அதிகாரம் தானே இந்த ஒரே வருடம் மட்டும் அதிகாரங்களையும் சேர்த்து கேள்வி கிடைத்தார் கேள்வி இப்ப இவர் எப்படி எழுதணும் கேட்டா கல்லாமைக்கு அப்புறம் வைத்தார் என்ன எழுதணும் அப்படி இல்லாமல் கல்வி கல்லாமை ஆகிய இரண்டு அதிகாரங்களுக்கு பின்னர் ஏன் கேள்வி இடம்பெற்றது எழுதணும் இந்த வருடம் தான் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு இடத்துல பேரழிவு தெரியுங்களா இப்ப நான் சொன்னதுதான் ஏன்பா நீங்க போகலையா பேச்சுக்கு போகலையான்னு கேட்டா நாங்க எல்லாம் அந்த காலத்துலயும் பிஹெச்சடி எல்லாம் டாக்டர் எடுத்துட்டங்க நாங்க படிக்காத இருக்கா அப்படின்னா அப்படியேடா கண்ணு நீங்க பிஹெச்சடியா கிச்சடியா சரி டாக்டர் டாக்டர் நீங்க அதனால போகமாட்டீங்க நீங்க ஏதாவது போகல நாங்க அந்தவங்க பள்ளிக்கு சென்று படித்ததுமில்ல ஒரு எழுத்தும் தெரியாது என்ன செய்யணும் வாங்கடா கண்ணு நீயும் போகணும் நீயும் போகணும் யாரு பிஹெச்சடியும் போகணும் நீ நீ நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன்னு கேட்டான் இதுதான் பாருங்க நீ படிச்சிருக்கப்ப நீ படிச்சவன் போய் கேட்டீங்க பல இடங்கள் இப்படி நீ கருதி பேசும்போது திருத்திக்கலாம் எனவே கற்ற வழி அதனின் ஆய அறிவை வலியுறுத்தலானும் படிச்சவனும் போறாங்க கல்லாத வழி படிக்கல என்ன அதனின் ஆய அறிவை உண்டாக்குதலானு என்ன பார்வையிட்ட தொழிலாளர் போனோமா நகர நகரம் இந்த மதுரை பத்தி சொன்னாங்க பரவாயில்ல என்னென்னமோ இருக்குதுங்கடா மதுரை என்னென்ன சொன்னாருங்க கோவில் இருக்குதுங்களா சைவ சைவருங்களா சாதி கிடையாதுங்களா சைவா அது பண்புதானுங்களா ரெண்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு போன கற்றவடி அதனாய அறிவை வலியுறுத்தலானும் கல்லாதபடி அதனை உண்டாக்குதலானும் கல்வி கல்லாமைகளின் பின் கேள்வி வைக்கப்பட்டது சொல்லுங்க கல்வி கல்லாமல் கேள்வி கெடுத்து கேட்ட அதாவது ஆண்டுகள்ருத்துள் ஊர்பொருள் நினைந்தும் என்ன சொன்னாங்க <laughs> இரவு நீங்கு விடத்து மெய்யறிவு ஆனந்த அற்புத வெள்ளத்து ஆடாது ஆழ்ந்து இப்படி பகலெல்லாம் போக்கியவர்கள் காலையும் நண்பகலுமாக இறைவனை வணங்கி ஏன்னர் கற்றதனாலாய பயனன்குள் வாளறிவன் நற்றால் தொடர்பு எவ்வளவு படிச்சிருக்கான்னு தெரியல ஏன் திடீர்னு சொல்லணும் இவ்வளவு வாய்வரங்கம் படிச்சவர்கள் அருமையா ஆராய்ந்து போய்க்கிட்டார்கள் அப்படின்னு விஷயமே அதனுடைய பயன் என்ன கற்றதனால எனவே இந்த நேரங்களெல்லாம் கல்வி அறிவு கலை அறிவில் போக்கியவர்கள் மீண்டும் கருத்தின் பயனாக திருவைந்தும் பெருமானி வணங்கியும் இவ்வளவு நுண்மான உழைப்பளும் இதன் பயனும் பெறுகின்றவர்கள் பலராக இருக்க முடியாது இருந்த அளப்பு அர்த்தம் ஏன்லரிமம் அதன் செபி தலைப்படுவார் பட்டியல சிலர் அதன் செபி தலைப்படுவார் என்ன திடிக்கலாம் திருக்குறள் எல்லாம்